வணக்கம் நேயத்திலே நன்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு அமெரிக்க புரட்சி போர் ஆரம்பித்தது ஆயிரத்தி ஆண்டு குவாத்தமாலாவில் ஏழு புள்ளி ஐந்து கொண்ட நிலநடுக்கம் தாக்கியதில் இரண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி ஆண்டு கனடாவின் டொராண்டோ நகரத்தின் பெரும் பகுதி தீயினார் து ஆயிரி முப்பாலஸ்தீனர்களின் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதலாவது கிளர்ச்சி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உருது மற்றும் வங்காள மொழி ஆகிய மொழிகள் பாகிஸ்தானின் தேசிய மொழிகளாக அறிவிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் அயோவா என்ற கப்பலில் பீரங்கி மேடை ஒன்று வெடித்ததில் நாற்பத்தி ஏழு கடற்படையினர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க டெக்ஸாஸ் மாகாணத்தில் டாவிடியன் என்ற மதக்குழு போன்ற கட்டிடத்தை ஐம்பத்தி நாட்களாக சுற்றி வளைத்த அமெரிக்க எஃபிஐ அமைப்பின் முற்றுகை கட்டிடம் தீப்பற்றியதை அடுத்து முடிவுக்கு வந்தது மதக்குழு தலைவர் டேவிட் கொரேஷ் உட்பட எண்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெர்மனியின் நாடாளுமன்றம் பெர்லின் நகருக்கு மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நேபாளத்தில் மன்னராட்சியை எதிர்த்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முதலாவது விண்வெளி ஆய்வுக் கூடம் சல்யூட் ஒன்று விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் முதலாவது செயற்கைக்கோளான ஆரிய பட்டா விண்ணுக்கு ஏவப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விபரம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜோசே ஐசாக்கிர் நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கிளென் சிபோர் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முகேஷ் சம்பானி இந்தியாவின் தொழிலதிபர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சார்லஸ் டார்வின் பரிணாம கோட்பாட்டை கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பியரி கியூரி நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அன்னை பூபதி ஈழத்தில் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒக்டாவியோ பாஸ் நோபல் பரிசு பெற்ற மெக்சிகோ எழுத்தாளர்